தான் வெறுக்கும் ஒன்றை கனவில் கண்டால் தன் இடதுபுறம் மூன்று முறை துப்பட்டும் சைதானை விட்டு அல்லாஹுடன் பாதுகாப்பத்தை எடுத்தும் அதாவது பில்லாகும் நிச்சயமாக அந்த கனவு அவருக்கு இடைஞ்சலை தராது என்று நபி சொல்லுல்லா அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு ஒன்பது எட்டு ஆறு முஸ்லிம் இரண்டு இரண்டு ஆறு ஒன்று